नमो नम सदुभ्य सदुभ्यो नमो नम नमो नम सुरुभ्य सद्गुभ्यो नमो नम श्रीम्त्पताफलगुन सुख प्रहलादीोद्धव व्यास क्रूर पराशरद्रुव मुखा वंदे मुकुंद प्रिजा யைஸீரிவ பாவித்திரிபனரிவலரிவகாந்திரைரிவாய்நீலாம்புதா ஜனனபாணி மண்டனம் மண்டனிமாலா கண்டரேற்றவளவிட்லித்தம நாமசீன்வாபிரசனோசம்தரி பதம் சேலகலியம் எய்தேஷமீத்திரீவனீபுரண்டமாட்சேத்துல பாண்டுரங்கன் சுப்பிரசந்த அவரிடத்தில் ஈடுபட்ட பல பக்தர்கள் நாம தேவர் ஞானேஸ்வரர் துகாராம் ஏகநாதர் முதலிய மகான்கள் அவர்களுடைய திவ்ய சரித்திரங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரோம் பண்டரிபுரம் மகாராஷ்டிரத்துக்கும் கர்நாடகாவுக்கும் மத்தியிலிருக்கு அதனாலே கன்னட பக்தர்களும் நிறைய உண்டு மகாராஷ்டிர பக்தர்களும் நிறைய உண்டு புரந்திரதாசர் என்று சொன்னோமே அவரையும் பாண்டுரங்கன் ஆட்கொண்டான் புரந்திரதாசர் விஜயதாசர் முதலிய பக்தர்கள் எல்லாரும் பாண்டுரங்க பக்தர்கள் தான் ஆனால் அவர்கள் கன்னடத்திலேயே கீர்த்தனங்கள் பாடுறார்கள் நாம தேவர் போன்றவர்களா மகாராஷ்டிர பக்தர்கள் அவர்களும் பாண்டுரங்க பக்தர்கள் பாண்டுரங்கடத்தில் ஈடுபட்டு பல கீர்த்தனங்களை செய்கிறார்கள் மகான்கள் எவ்வளவு லட்சியம் எத்த சங்கீர்த்தனையனை சர்வதா சுவார்த்தகா உபலப்யதே என்று நாமசங்கீர்த்தன ஒன்றே இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் லட்சியம் பகவானும் நாம சங்கீர்த்தனத்தை லோகத்துல காட்டணும் என்பதற்காகத்தான் பகவான் பண்டனைபுரத்துக்கே வந்தான் என்று சொல்கிறார் பிதிரு பக்தி மாத பக்தி முதலிய சாமான்ய தர்மத்தை காட்டுவதற்காக வந்தான் என்று புராணம் சொன்ன போதிலும் ஜனாபாய் என்று ஒரு பக்தைய சொன்னோமே மத்தியானம் அந்த பக்தியை நிறைய அபங்கங்கள் பாடியிருக்கிறாள் அதுல ஒரு அபங்கத்துல சொல்றார் பக்தர்கள் பண்ட நாம சங்கீர்த்தனத்துல உள்ள ஆசைதான பகவான் வைகுண்டத்தை விட்டுவிட்டு இங்க பகவான் இங்க சமச்சரண சரோஜனாக நின்று கொண்டிருக்கிறான் சமச்சரணம் சேர்த்து பகவான் திருவடியை வச்சிருக்கிறான் பொதுவாக அதை வந்து விசேஷி சொல்லுவானே எல்லாருமே சமச்சரணமாக தானே நிற்கிறோம் அப்போ பகவான சமச்சரணமாக நிற்கிறான் என்று சொல்லுவானே என்று கேட்டால் பகவான் எப்படி நின்னாலும் அழகு பகவான் காலம் மாத்தி விச்சென்றிருந்தான் ஆனால் வத்தியஸ்தாதாரன் என்று சொல்றோம் கிருஷ்ணாவதாரத்தில் வித்தியஸ்தபாதம் அவதம்சித வருகி வருகம் என்று கிருஷ்ணகர்ணாமிரதத்திலேயும் சொல்றத்தை ஊன்றி மற்றொரு மாத்திவிச்சான் கிருஷ்ணாவதாரத்தில் அவசரம் ஆனால் அதை விட்டுட்டு சமச்சரணமாக நிற்கிறான் அப்படிங்கிறார் சமச்சரணம் பகவான் தன்னுடைய சரணத்தை சமமாக வைத்துக் கொண்டு அப்படிங்கறது முக்கிய அர்த்தம் இல்லை வேறு ஒரு விசேஷ அர்த்தம் இங்கே சமமான ஆச்சரணம் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கறதான் முக்கியம் அதனால பாண்டூரங்கனுக்கு பரம பிராமணர்களா இருக்கக்கூடிய ஞானேஸ்வரர் போன்ற பக்தர்களும் உண்டு எல்லா ஜாத்தியிலும் அவருக்கு பக்தர் உண்டு நாம தேவர் அப்படிங்கிறவர் சிப்பியாங்கிற ஜாத்தியில பிறந்தவர் ரைதாஸ் அப்படிங்கிறவர் சமார்ங்கிற ஜாத்தில அதாவது சக்கிலியன்னு சொல்லுவார் தோல் பதினெட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் அந்த ஜாத்தியில பிறந்தவர் ரைதாஸ்ங்கிறவர் சேனாரிங்கிறவர் நாவிதர் என்கின்ற கவரம் பண்ற ஜாதி உண்டு பறந்தவர் நரஹரி சோனார் ஜாத்தியில பிறந்தவர் இவ்வளவு பேர்களையும் பகவான் ஒன்று கூட்டி அதுல சமச்சரணமாக நடந்து கொள்கிறான் என்கின்றதுதான் பகவான் எதை பார்க்கிறான் வேற எதையும் பார்க்கறதில்லே பக்தனுடைய பக்தியையே பார்க்கிறான் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு ஆச்சாரம் அல்லது ஜாதி முதலிய எந்த தர்மத்தையும் பார்க்கறதில்லைய பிரே சுலரான் நாலம் துஜத்தம் ரிஷித் தாசுராத்மீணாயசிய நவித்தம் அபுஞ் ஜா என்று பிரகலாதன் சொன்னத விளக்கரார் ஒரு பெரியவர் துருவிய ஜ வய விதையேந்திரா கமனீமிகம் துதா தூஷியு மாதவா ஆச்சாரத்தை பகவான் பார்க்கறதில்ல இதால் அனாச்சாரனாக கூடிய குஹன் ராமாவதார்த்த ஓடிவதான் ராமபிரான் ஓடி போய் அந்த குஹன அலிங்கனம் பண்ணிக்கலையாச்சரணம் வயசுல பெரியவனா பார்த்து பகவான் மதிக்கிறானோ நான் திருவசியா அஞ்சு வயசு குழந்தான் த்ருவன் அவனுடைய பக்திக்கு வசப்பட்டு பகவான் வந்துடலையா படிப்ப பார்க்கறானோ அப்படின்னு கேட்டால் வித்யா கஜம்ய கா ஒரு யானை என்னத்தை படிச்சிருக்கும் எங்க படிக்கும் யானைக்கு யார் பாடம் சொல்லி தர முடியும் இல்ல யானை நுழையிறாப்புல எங்க ஒரு பாடசால இருந்திருக்கும் வித்யா யானை எதை படிச்சிருக்கும் ஒரு மிருகம் அது கூட்டத்திலேயே பகவான் வந்துட்டானே வித்யா காகா ஜாத்தியினுடைய உயர்வையும் பார்க்க மாட்டானா பகவான சஜாதியர்களாக கூடிய பீஷ்மர் திருதராஷ்டரன் துரியோதனன் முதலியவர்களும் கூப்புறார்கள் அதேபோல துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் போன்றவர்களும் கூப்புறார்கள் இவ்வளவு பேர்களுடைய விருந்தையும் வேண்டாம்னு தள்ளிவிட்டு விதுரர் வீட்டில் போய் பகவான் சாப்பிடப் போறானே காஜாதி விதுரஸ்யாதே கிம் பௌருஷம் பலபராக்கிரமத்தை மெச்சரானோ என்று கேட்டார் தன் பிள்ளையே தன்னை ஜெயில போட்டு இருந்தாங்க நிலையில பிள்ளைய கூட அடக்க சக்தி இல்லாமல் இருந்தவன் உக்ரசேனன் அவன கம்சனை பெற்றாபிஷேகம் பண்ணுகிறான் எதிர்பார்க்கறது இல்லா கமணீய ரூபதி அதிசௌந்தியம்னு எதிர்பார்க்கிறானா கூணி கூணி வந்த மதுரா விதியிலே ஒரு திவக்கரைங்கிற ஒரு குப்ஜை அந்த குஜைய போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவளுக்கு அனுபிரகம் பண்ணலையா அழகையும் பணத்தையாவது பார்க்கானோ என்றால் கிம் தொதோதனோ ஏழையான குசேலர் ஏதோ நாலுபடியே அவளை எடுத்துக்கொண்டு பகவான பார்க்கவரா அவனை எதிர்கொண்டு அழைச்சி அவனுக்கு அனுகிரகம் பண்ணலையா அதனால பகவான் சந்தோஷப்படுறது எதிலுதி ஒன்றினாலேயே சந்தோஷப்படுறான் பக்தி இல்லாம வேற எந்த குணங்கள் தனக்கு இருந்தாலும் அதைக் கண்டு அவன் சந்தோஷப்படுறது பக்தி ஒன்று எந்த குறைவு இருந்தாலும் பக்தி மட்டிலும் பூர்ணமாய் இருந்தால் பகவான் சந்தோஷப்படுறான் என்கின்றவர்தான் காட்டுகின்றது ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள்லயே பகவான் பக்திக்கு தான் பிராதானியம் கொடுத்தானால் கலியுகத்துல பக்திகளே பிரதானமாக கொண்டு தோன்றியதுதான் அர்ச்சாவதாரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அவதாரங்கள்ல பக்திக்குத்தான் பகவான் பிராதானியம் கொடுக்கலான் களவு பக்திஹி களவு பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்தித ஆய் பக்தியினாலேயே பகவான் பிரத்யட்சமாக பார்க்கலாம் வேறு எந்த சாதனத்தாலேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அத்தகைய அனநிய பக்தியினாலேயே பகவான வசம் பண்ணிவிட்ட மகான்களுடைய வைபவமாக்கும் சொல்லப்படுறார் நாமதேவருடைய சரித்திரம் சொன்னோம் நாம தேவர் பிரதானமான பக்தராயிருந்தார் பண்டறிபுரத்துல நாமதேவருடைய சமகாலத்திலேயே இருந்த பக்தர்கள் ஞானேஸ்வரர் நிவிற்த்தி தேவர் சோபான தேவர் நாமதேவருடைய சமகாலத்திலே இருந்த பக்தர்கள் நாமதேவர் பண்ணின சங்கீர்த்தனத்து சொல்லி முடிச்சோம் கதை அப்போ அந்த கோஷ்டில இத்தனை பேர்கள் இருந்தார்கள் சொன்னோமே அத்தனை பேர்களுடைய வைபோமி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நமக்கே ஆசை உண்டார் அநேகமா இந்த மகான்கள் வழிகாட்டிகளா இருக்கிறதுனாலே இத்தகைய திடபக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு அவதார புருஷர்கள் என்றுதான் எல்லாரையுமே பெரும்பாலன் சொல்றாரு அதனால நாம் ஒரு அதைரியப்பட்டுடக்கூடாது அவதார புருஷர்களுக்கு தான் பகவான் பிரத்யட்சான் நமக்கெல்லாம் ஆக மாட்டான் அப்படின்னு அதைரியப்பட்டு விடக்கூடாது நாமும் அந்த அளவுக்கு பக்தியை உயர்த்தினோமானால் பகவான் நமக்கும் கிடைப்பான் பக்தியை உயர்த்தனும் உயர்த்தணும்னு சொல்றேனே தவிர அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் இது மாதிரி சத்சங்கம் தான் வழி அடிக்கடி நமக்கு எப்போ பக்தியில சோர்வு ஏற்படுறதோ அப்பப்போ நம்ம தூண்டி விடுறாப்ல சத்சங்கம் நமக்கு கிடைச்சோமானால் நமக்கு இன்னும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணுங்கிற அபிருச்சி வந்துடும் வேற கடினமான தபசு பண்ண வேண்டாம் கடினமான தியாகம் பண்ண வேண்டாம் விரதங்கள் பண்ண வேண்டாம் மனசு கடைக்கு யோகாபியாசம் கூட பண்ண வேண்டாம் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு போரும் அப்படின்னு காண்பிச்சிருக்கிறது மிகவும் சுலபமான பாதை அப்படிங்கும் பொழுது கூட போக தெரியலன்னா அப்ப நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் பகவான் எதுவுமே ஒரு பொருள் லட்சியம் இருந்ததானால் அந்த லட்சிய மாதிரிதான் உழைப்ப லட்சியம் இல்லாதவன் உழைக்க மாட்டான் பரமார்த்த லட்சியம் நமக்கு இருந்ததானால் நமது லட்சியம் இன்னதுன்னு தெரிஞ்சு போயிடுது சாதனமும் இன்னதுன்னு தெரிஞ்சு நாமபதத்தை சாதன நாகி என்று இந்த மகாராஷ்டிர பக்தர்களே நாமத்தை தவிர வேற சாதனம் இல்லை என்று சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் அத்தகைய பகவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தோமானால் பகவான் நமக்கு கடைத்தான் என்கின்றதை காட்டுவதற்காகத்தான் இந்த மகான்கள் அவதரிச்சார்கள் அவதார புருஷர்கள் என்று ஸ்ரீ பாகவதிலேயே இவர்களை சூச்சனம் பண்ணினார் அவதரிக்கப் போகிறார்கள் அப்படின்னு அதனால் இவர்கள் அவதார புருஷர்களை அவதார புருஷர்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் ராமன பகவான் கண்ணபிரான பகவான் என்று கர்காச்சாரியர் தானே சொன்னார் ஏனென்றால் திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமன் திருஷ்டா மகர்ஷயா என்று அத்தகைய திவ்ய ஜானம் உடையவர்களுக்குத்தான் பகவானு தெரியுங்கிறதுனால இத்தகைய அவதார புருஷர்களான இந்த மகான்களே அவதான புருஷர்கள் என்று அவர்களுடைய சமதானத்திலேயே இருந்த மகான்களோ கொஞ்சம் பிற்காலத்தில் வந்திருந்த மகான்களோ சொன்னார்கள் இவ்வளவு மகான்களுடைய சரித்திரங்களையும் மகாராஷ்டிர பாஷையில எழுதி வச்சவர் பாகவத மஹிபதி அப்படிங்கிறவர் பக்தருடைய சரித்திரம் சொல்ல போறே அவருடைய பேரன் அவர் இத்தனை பேருடைய சரித்திரத்தை எழுதும் பொழுதே அவர் இன்னாருடைய அம்சமாக தோன்றினவர் அப்படிங்கிறதையும் அவர் தானே எழுதியிருக்கிறார் பக்த சரித்திரங்களை சொல்லக்கூடிய பல கிரந்தங்களிற்கு பக்த விஜயம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரத்துல உள்ள கிரந்தம் கன்னட பக்த விஜயம் இருக்கு அதுலதான் புரந்திரதாசர் விஜயதாசர் கனகதாசர் முதலே அஷ்டதாசர்களுடைய சரித்திரம் கன்னட பக்த விஜயம் இருக்கு பத்தமாலா என்கின்ற சமஸ்கிருத கிரந்தம் ஒண்ணு என்ற அதே பெயரிலே குவாரியங்கிற ஒரு பாஷையிலே உத்தரக்கிறார் அவருக்கு நாபா தாஸ் பெயர் குவாரியாங்கிற பாஷையிலே எழுதியிருக்கிறார் பக்த மாலா அப்படிங்கிற பெயர்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வார்கள ஆச்சாரியுடைய சரித்திரங்களை குரு பரம்பரா பிரபாவம் அப்படிங்கிற பெயர்ல ஒருத்தர் எழுதியிருக்கிறார் நித்யசூரி வைபவம் அப்படிங்கிற பெயர்லேயும் எழுதியிருக்கிறார் சமஸ்கிருத பாஷையிலையும் எழுதியிருக்கிறார் தமிழ்லையும் எழுதியிருக்கிறார் பக்தர்களுடைய சரித்திரங்களில் கிருஷ்ண சைத்தன்யரை சார்ந்த பக்தர்களுடைய சரித்திரங்கள் பூரா பங்க ஒரு பெரியவர் கிருஷ்ணதாஸ் கவிதாயர் என்று அந்த பெயர் இதெல்லாம் அகப்படாத சில பத்ராசல ராமதாஸ் போன்றவர்களுடைய தனித்தனியா இருக்கு தியாகராஜ சரித்திரம் போன்ற சரித்திரங்கள்லாம் தனித்தனியா இருக்கு பாகவத ரத்தனங்களை பெற்றுக் கொடுத்தவன் பாரத மாதா எந்த நாட்டுக்கு பழப்புக்காக எங்க ஓடினாலும் நம்ம பாரத தேசத்தை மறக்கவே முடியாது ஏனால் தற்றாது வைகுண்டபதியான பகவானுக்கே இதுலதான் ஒரு கருத்து இருக்கு மற்ற தேசங்களே ஏதோ ஒரு ரெண்டு மகான்கள் பிறந்தார்கள் நம்முடைய தேசத்தை எடுத்துட்டு பகவான் ராமன அவதாரம் பண்ணினார் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினார் நரசம்மாதி அவதாரங்கள் கூட நம்முடைய பாரத தேசத்துல தான் தோன்றியதுன்னு நிதானிக்க வேண்டியிருக்கு பெரிய ராஜரிஷிகள் எல்லாரும் நம்ம நாட்டு தான் தோன்றினார்கள் மனு மாந்தா தா ராஜா திலீபன் பரதன் முதலிய ராஜாக்கள்லாம் நம்ம நாட்டில்தான் தோன்றினார்கள் மகாபதிவிரதிகளா இருக்கக்கூடிய சாவித்ரி முதலிய மகாபதிவிரதிகளா நம்ம நாட்டில்தான் தோன்றினார்கள் பிரம்ம ரிஷிகளா இருக்கக்கூடிய வசிஷ்டர் வியாசர் வால்மீகி பத்ரி முதலிய மகர்ஷிகள்லாம் தோன்றின நாடு எப்ப எல்லா மகாத்மாக்கள் தோன்றினது போராது என்று கலவு கழுவு பவிஷ்யந்தி நாராயண பராண இந்த கலியில தாழ்வார்கள் ஆயன்மார்கள் ஹரிதாசர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவு பெயர்களை இந்த பாரத பூமியேதான் பெறணுமா மற்ற எதை பெற்றதோ எதை எதை கண்டுபிடிச்சதோ எதை எதை கொடுத்ததோ தெரியாது இதை மட்டும் இல்ல அத்தியாத்மா நாடாக பகவான் அந்த பெருமை என்னைக்கும் குறையாது மற்ற பிறந்தவர்கள் எதவனாலும் கண்டுபிடிக்கட்டும் என்னதான் கஷேமத்தை அடையட்டம் சாந்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு வேணுவானா இங்கேதான் வரணும் இங்கேதான் வரணுங்கிறத அவ தெரிஞ்சும்பிக்கிறார்கள் அத்தியாத்ம விஷயத்திலே நாம் முன்னேற்றம் அடைஞ்சது போல வேற எந்த தேசமும் முன்னேற்றம் அடையல உண்மையிலே சொல்ல எல்லா விஷயத்திலுமே நாம் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தோம் நிரூபிக்க முடியும் இப்ப டயம் நமக்கு மேல பக்த சரி நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமை அலாதியா இருக்கு நேற்று வரையிலும் அப்பொழுதான் ஒரு வாயில ஐயோன்னு வரலே ஹரே ராம் என்ன தன்னை கொன்னவனை கூட மன்னிச்சு விடு என்று சொன்னார் இதுதான் பாகவதைய சாதுக்களையே பெற்றுக் கொடுத்த கூடிய இந்த பாரத தேசத்துல இந்த பல சாதுக்களுடைய சரித்திரங்களை ஒழுக்கி எடுத்து சொல்லிவிடதுங்கிறது சாத்தியம் இல்ல அவ்வளவு ரத்தனங்கள் இங்க தோன்றி இருக்கு அதுல எவ்வளவு முடியுமோ சில பக்தர்களை உங்களுடைய துணையிலே புண்ணாணிமான் பரம பாகவதான்னு ஸ்மராமி என்று ஸ்மரணமாத்திரம்தான் பண்றேன் பிரபாஷனம் பண்ணிவிடுறேன்னு சொல்ல முடியாது அந்த மகான்களை நினைச்சு என்று நாம் கிருதார்த்தம் ஆவோம் அப்படிங்கறதுலதான் இந்த ஞான நாமதேவருடைய சமகாலத்திலேயே இருந்தவர்களான சில மகான்கள் அவர்களுடைய சரித்திரங்களே சிலது சொல்லுவோம் இப்போணோ வேதவித்திருப்பின் காரஸஸ்தியம் தர்மமாச்சரே ஒரு சந்தார் பாண்டே ஒரு சந்த் மகாராஷ்டிரத்தில் இருந்தார் விவாகம் இஷ்டம் இல்லாம சரியத்தோடு இருக்கணும் என்கின்ற எண்ணத்தோட கூடவே பகவான தியானம் பண்ணிக்கொண்டு பாகவத படனம் பண்ணிக்கொண்டு அங்கு பிட்சை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டு பரம வைராக்கியசீலராய் இருந்து கொண்டு வரார் சன்னியாசத்துல தான் அவருக்கு இஷ்டம் இருந்தது பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார் பாண்டூரங்கன தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரபாக நிதி கரையில படிச்சிருக்கிறார் இப்ப இருக்க மகான்கள் எங்க படித்து சாப்பிட்டான் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கிறவர்கள் சத்தியம் கசி போ பிரயாசை சுபவர்கவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் சுகாச்சாரியால் பாரதத்திலேயே சொல்லிவிட்டார் கையை மடைக்கி விட்டா தலையணையா போயிடுது தரையில மணல்ல படுத்து நல்ல மெத்தையா போயிடுது எங்களுக்கு போடுவான் அப்படி சஞ்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய மகான்களே ஒருவராய்க்கலவர் பண்டரிபுரத்துல வந்து சந்திர பிரகாநிதி கரையிலே இவர் படுத்துக்கும் பொழுது பண்டரிநாதன் இவருடைய சப்பனத்துல தோன்றினார் ருக்குமிணி என்கின்ற கண்ணிக்கையை நாளைக்கு ஒரு பிராமணர் கொண்டு வருவார் நியமித்து விட்டார் கூட நினைக்கலையே கல்யாணம் பண்ணிக்கணும் என்று பகவானுடைய சங்கல்பம் அப்படியா என்று நினைத்துக் கொண்டு இவர் காலை அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அஸ்வத்த விரக்ஷத்தினுடைய அடியில உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்தில் உண்மையிலே ஒரு பிராமணன் அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆலோசிக்காதேத்தியம் பண்ணி விட்டு ஸ்நானம் சமாவர்த்தனம் பண்ணி கொண்டு ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறார் அவருக்கு கொடு என்று பகவான் நியமிக்க இவரை வந்து பார்த்தா மகாத்மா மகா தேஜஸ்வியா உட்கார்ந்துக்கிற இவரை பார்த்தா எந்த நமஸ்கரிச்சு விட்டு கர்தம பிரதாபதி கேட்ட எப்படி மனு பயனுண்டே சொன்னாரோ அதுபோல கை கொவிச்சொண்டே நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய கண்ணிகை விஷயமா என்று சொன்னதுமே அவருக்கும் பகவான் நியமிச்சிருக்கிறதுனால அவர் தலையை ஆற்றின் சிரித்து கொண்டார் கன்னிகையை கொடுக்கும்படி பகவான் நியமிச்சிருக்கிறான் என்றது உடனே விட்டோபா சொன்னார் நமக்கும் பகவான் நியமிச்சிருக்கிறான் என்று சொன்னார் உடனே அந்த ருக்குமணிங்கிற கண்ணிகையை விவாகம் பண்ணி கொண்டார் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து கிரகத்த தர்மத்தை அனுஷ்டி பல நாட்கள் ஆகியும் பல காலம் ஆகியும் அவருக்கு புத்திரபாகியம் ஏற்படல அவர் நினைச்சார் வம்சத்துக்கு ஒரு குழந்தை பறந்துவிட்டால் நம்முடைய கடமை தீர்ந்தது அந்த குழந்தைய விட்டுவிட்டு தாயார விட்டுவிட்டு பழையபடி நாம் நிவர்த்தி மார்க்கத்துக்கு போயிடலாம் நிவர்த்தி மார்க்கத்துல போக இஷ்டம் உடையவர் தான் பகவானுடைய நியமத்தினால கிரகஸ்தாசிரமத்துக்கு குடும்ப விஷயங்கள்லேயே அவருக்கு பற்றுதல் கிடையாது கிரகத்திலிருந்தும் சன்னியாசியை போல இருக்கிறார் அத்தகைய வைராக்கியம் அவருக்கு இருக்கு ஆனால் புத்திரபாகியம் ஏற்படல உடனே அவருக்கு தோணித்து புத்திரன் பொறுப்பான் பொறுப்பான் எவ்வளவு நான் நமது கிரக பந்தத்துல இருக்கிறது என்று ஒரு நாள் தன் பத் சொல்லிக் கொள்ளாதபடியே போயிட்டார் காசிக்கு வந்து சேர்ந்தார் கபீர்தாசரு சுவாமி ராமானந்தர் என்கின்றவர் அவருக்கு பல சிஷ்யர்கள் உண்டு பெரிய மகான் அவரிடத்துல வந்து சன்னியாசம் கேட்டார் உன்னுடைய பந்தங்கள்லாம் நீங்கிவிடுத்தாப்பா என்று மட்டிலும் கேட்டார் பந்தங்கள்லாம் நீங்கிவிடுத்தானா ரிண பந்தங்கள் பித்ருணம் ஒருவனுக்கு தெய்வ ரிணம் மனுஷரணம் முதலீதான பஞ்ச ரிணங்கள் இருக்கு அதை தீர்த்த பிறகு சன்னியாசம் கேட்டார் எல்லா ரிணங்களும் பித்ருணமானது கிரகஸ்தனுக்கு ஒரு புத்திரன் உண்டானாதான் பித்ருணம் தீரும் ரிணங்கள் தீந்து விட்டுதான் ஒன்றும் இல்லைன்னு பொதுவா சொன்னதும் இவருக்கு சந்யாசம் கொடுத்து தன்னுடைய ஆச்சாரியனுக்கு அவர் சிசூட பண்ணி கொண்டு காசிலேயே இருக்கிறார் தன்னுடைய விட்டு தேடி பார்த்து ஒரு சண்டை வம்பு இல்ல அருமையான கணவன் இவளும் அருமையான மனைவி அப்படி போகக்கூடியவர் அல்ல ஏன் போயிட்டார் தெரியலையே என்ன விஷயம் எங்க இருக்கிறார்னு தெரியலையே என்ன நினைத்து ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில பெரியோர்களை போய் கேட்டா என் பர்தா உயிரோடு இருக்கிறாரா யாவது இருக்கிறாரா சில பேர் சொன்னார்கள் உன் பர்தா உயிரோடு இருக்காருமா உனக்கு மறுபடியும் கிடைப்பார் நீ அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணு என்று சொல்லியிருக்க அங்க ஒரு அரசமரம் கோதாவரி நதி தீரத்துல அந்த அரசமரத்தை பிரதக்ஷணம் பண்ணிக்கொண்டு தினம் பிரார்த்திக்கிறார் பர்தால் பர்தா சௌக்கியமாக வரணும் மறுபடியும் நான் பர்தாவோட சேர்ந்திருக்கிற பாக்யம் கிடைக்கணும் என்று அஸ்வத்த நாராயணனை உபாசிச்சு பல வருஷங்கள் ஆயிடு சுவாமி ராமானந்தன் தட்சிண தேச யாத்திரையாக ராமேஸ்வர பயந்தம் யாத்திரை தொடங்கினார் நாற்பது சிஷ்யர்கள் அவருக்கு எல்லாருமே சன்னியாசிகள் அவள் வேர்களுமா புறப்பட்டு வரும் பொழுது எந்த கிராமத்துல விட்டோபா இருந்தாரோ அந்த கிராமத்துக்கு வரார் ஆனா விட்டோபா இவரோட கூட வரல தட்சிண தேசம் வரையினதுமே வரல சரீர பந்துக்களை பார்க்க நேரும் அப்படிங்கறதுக்காகவே காசில தங்கிவிட்டார் அவர் இந்த கிராமம் இந்த ஊரு அப்படிங்கறதெல்லாம் சாவி ராமானந்தருக்கு தெரியாது இவருக்கு பத்தினி இருக்காங்க தெரியாது இவர் அறியாதபடி இங்க வந்து உட்கார்ந்து கொண்டார் அரசமர்த்தல உட்காந்துருக்கவே இந்த அம்மாள் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கிறவர் யாரோ சன்னியாசி வந்திருக்கிறார் அப்படின்னதும் நமக்கு பெரிய நமஸ்காரம் பண்ணனுங்கிற சிஷ்டாச்சாரம் உண்டு இல்லையா அதனாலே இந்த அம்மாள் வந்து நமஸ்கரிச்சாள் பொதுவா அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணின்றே நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு என்ன ஆசிர்வாதம் பண்ணுவா அதனால இவள் புத்திரவதி பவா அப்படின்னு சுவாமி ராமானந்தர் ஆசீர்வாதம் பண்ணினார் உடனே அவள் புலகுலன்னு கண்ணீர் விட்டாள் ஏன்மா கண்ணீர் விடுறேன் பத்து பன்னெண்டு வருஷாச்சு என் புருஷர் எங்க இருக்கிறார்னு தெரியல மகான்களுடைய வார்த்தை போய் போகாதுன்னு சொல்லுவா ஆனா சில பேர் சொல்லிக்கிறார் என்னுடைய பர்த்தா சன்னியாசம் வாங்கி விட்டாருன்னு சொல்றா எங்க இருக்காருன்னு தெரியல அப்படியா எங்க சன்னியாசம் வாங்கிட்டாரா யாரோ காசியில ராமானந்தர் மகான் இருக்கிறாரா அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கி விட்டார பார்த்தார் நான் தான ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் சத்தியம் முக்கியம் மறந்தும் ஆபத்துல கூட விளையாட்டா கூட என் வாயில ஒரு போய் சொன்னதில்லைனா புத்திரவதி பவான ராமன் என் வாயிலே வரவழிச்சான் அந்த வார்த்தையை சத்தியம் பண்றதே முக்கியம் வருத்தப்படாதே என்று சொல்லிவிட்டு காசிக்கு உடனே குதிரசிப்பாய் ஒருவர் மூலம் கடிதம் கொடுத்து அனுப்பிச்ச குருவனுடைய ஆஜேபா வந்தார் வந்து நமஸ்கரிச்சார் உடனே சொன்னார் நியாயமோ அந்நாயமோ சாஸ்திரமோ அசாஸ்திரமோ தர்மமோ அதர்மோ அதை பத்தி பேச்சில் குரு சொன்னால் கேட்க வேண்டியது நீ மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்தில் போயி என் வார்த்தையை சத்தியம் பண்ணணும் நான் புத்திரகதி பகவான் சொன்ன வார்த்தை போய் போகக்கூடாது ஏனால் வார்த்தையை சத்தியம் பண்றதுதான் முக்கியம் சத்தியத்தை காட்டிலும் பெரிய தர்மம் இல்ல அதுவும் குருவினுடைய வார்த்தையை காட்டிலும் பெரிய தர்மம் இல்ல ஆகினாலே உன்னுடைய பாப புண்ணியங்களுக்கு நான் ஜவாப்தாரி என்று சொன்னதும் அடுத்த வார்த்தை பேசலே குருவனுடைய ஆஜை அப்படிங்கிறதுக்காகவே இவர் குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டார் குடும்பத்திலேயே இருந்தார் ஒரு ஆசிரியம் அந்த தம்பதிகளுக்கு தான் மகாபுருஷர்கள் அவதாரம் பண்றார்கள் இவடைய குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இவர்கள் அவதார புருஷர் ஜனாபாய் அப்படிங்கிற நாமதேவருடைய வளர்ப்பு பெண்ணாக ஒரு பக்தையை சொன்னேனே அவள் பல அபங்கங்கள் பாடிருக்கிறாள் ஞானேஸ்வருடைய அவதாரத்தை அவள் சொல்றாள் சதா சிவா சா அவதார சுவாமி தாதார மகாவிஷ்ணு அவதார சகாமஜா सोपान பிரம்மாபானா பலா ஆதிமாவளியா சொல்லுவா நிவத்தி ஞான தேவ சோபான முக்தாவாய் ஏகநாத நாம தேவ தூ காராம் என்று பஜனையில சொல்லுவார் இவர்கள் நான்கு பேர்கள் அவதார புருஷர்கள் நிவத்தி தேவர் ஞான தேவர் சோபான தேவர் முக்தாபாய் என்று இந்த நான்கு பேர்கள் இந்த நான்கு பேர்களே நிவிற்த்தி தேவர் சாட்சாத் சிவகுருமானுடைய அவதாரம் ஞானேஸ்வரன் எடுத்து சரித்திரம் இவர் சாட்சாத் பாண்டுவரங்கனுடையவே அவதாரம் விஷ்ணுவனுடைய அவதாரம் சோபான தேவங்கிறது அவதாரம் முக்தாபாய்ங்கிறது துர்கையினுடைய அவதாரம் இந்த நான்கு பேர்களும் அவதார புருஷன் ஏன் தோன்றினார்கள் அப்படின்னு லோகத்துல நாம சங்கீர்த்தனத்தை சொல்றதுக்காக கலி தர்மம் மூர்த்திகளுமே இந்த குழந்தைகள் வருஷத்துக்கு ஒரு குழந்தையாக காலக்கிரமேண பிறந்தார் இந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுதே வீட்டோபாவனுடைய மனசுல குருவனுடைய ஆஜினால சன்னியாசத்துக்கு வந்தோம் அப்படின்ன போதிலும் கூட கிரகஸ்தனா போன திரும்பி இந்த திரும்பி மறுபடியும் விரோதம் குருவனுடைய ஆஜியினால வந்தோன்னாலும் கூட சாஸ்திர விரோதமான காரியத்தை நம்ம பண்ணிவிட்டோம் என்கின்ற மனசுல ஒரு தாபம் அவருக்கு அவருக்கு சர்வசாஸ்திரமும் தெரியும் விட்டோபாவுக்கு அதனால அப்படி ஒருவன் மாறி வந்தான் ஆனால் அவன் கங்கையில விழுந்து பிராணத்தியாகம் மன்னிட வேண்டியது என்று அதுக்கு பிராகஷித்தம் இந்த பிராகஷித்தத்தை மனசுல வச்சென்று தன் பத்தினி கிட்டக சொன்னார் என்னிடத்திலையும் தோஷம் இருக்கு உன்னிடத்திலையும் தோஷம் இருக்கு ஆகினால் ஒரே பரிகாரம் நான் கங்கையில விழுந்து பிராணத்தியாகம் மன்றதான் அப்படின்னதும் இந்த சதிபதிகள் இந்த சின்ன சின்ன குழந்தைகளை அப்படியே பாண்டூராங்கார்பணமாக விட்டுவிட்டு நேர பிரயாகக்ஷேத்திரம் போய் ஹிமாச்சலம் போயி கங்கைல இறங்கி விட்டார்கள் இறங்கி மறைஞ்சுட்டார்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளா இருந்திருக்கிறார்கள் ஊர்ல எல்லாரும் இந்த குழந்தைகளை அலட்சியம் பண்றார்கள் பொதுவாக காயுதுகப்பினார் இல்லையே பிச்சைக்கார குழந்தைன்னு நினைப்பா போராட்டது சன்னியாசி பெற்ற புள்ள சன்னியாசி புள்ள என்று இது அலட்சியம் பண்றார்கள் ஆனால் இந்த குழந்தைகள் குப்பமோட்ல கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம்தான் இந்த குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே அப்படி வளர்ந்தாளா समसुख सीजवी जेवीयाज साली सबी जीवृत्तिराये पृथ्वीतल सहीया आकाशाव भूतदया जीवन जीव भूता ज्ञानदेवी का जीरालंब रूप கடைசத கொண்டு சாப்பிடுவாரம் சன்னியாசர்மம் இந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு படுக்க பிருத்வீ தலம் வெறும் தரையில்தான் படுத்துவார்கள் ஆகாசம் தான் தேடி வந்து யாராவது ஆகாரம் போட்டா சாப்பிடுவார்கள் மற்ற சந்தர்ப்பங்களே இவள் அவதான புருஷான்னா அப்புறம் அவள் என்ன சாதனை பண்ணணும் எப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மகா யோகீஸ்வரர்கள் கிருஷ்ண கண்ணவிதான் எத்தனை யோகேஸ்வரர் கிருஷ்ணகா எத்திர பார்த்தி என்று சொல்றோம் யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இடத்துல புறக்கும் போதே அஷ்டமகாசித்திகளும் இருக்கு ஏனால் பிறந்தே ஜலஸ்தம்பம் பண்ணி விட்டார் யமனையை தாண்டி போகணும் ஜலத்தை அப்படியே ஸ்தம்பிக்க முடியாது பண்ணிவிட்டார் இத்தனைக்கு தனக்கு இல்ல அப்பா பொறத்துக்குதான் வசுதேவர் பொறுத்து பிறந்தன்னு ஜலஸ்தம்பம் பண்ணிவிட்டார் மாடு மேய்க்கும் அக்னியை குடிக்கிறார் அக்னி ஸ்தம்பம் பண்றார் லகிமா கதிமா முதலிய சர்வசித்தியும் குழந்தைய இருக்கு யசோத மடியில வச்சிருக்கிறார் திடீர்னு கனமாக கணக்குறார் அப்பா முடியல அடக்கி வைக்கிறார் ஒரே சமயத்தில் காட்டி மகிமாங்க அபியாசம் பண்ணி வரணும் ஒரு ஜீவனார்ந்தா யோகாபியாசம் பண்ணி ஜென்மஜன்மா யோகாபியாசம் பண்ணி அஷ்டபகா சித்தி வரணும் இல்லைனாலே அப்படி இருக்குமானால் இந்த அவதார புருஷர்களுக்கு இத அபியாசம் பண்ணித்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை சாபாவிகமான சித்திகளோட கூட இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய சித்திகளை காட்டுறது முக்கியம் இல்லை அபரோக்ஷானிகள் ஜீவன் முத்தர்கள் சம்சாரத்தில் பசி தாகம் சீத்தம் குஷ்டம் மானம் அவமானம் இவைகளால் பாதிக்கப்படாம இருந்தா தீவதிசையிலேயே முக்தர்கள் என்று சொல்லணும் சாமி நம்மாழ்வார் போல நம்மாள் ஆழ்வார்கள் நம் ஆழ்வார்தான் அத்தகைய ரத்தனம் அவர்கள் சீதம் குஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் எந்தவிதமான துவைத்தமும் தெரியாமல் எல்லாம் கஷ்டமயமாவே இருந்தது அவருக்கு அதுபோல இவர்கள் எல்லாம் கஷ்டமயமாவே இருக்கக்கூடியவர்கள் எதுவும் தெரியாது இத்தகைய ஒரு குழந்தைகள் இத்தகைய ஒரு பரிபாக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுடைய தன்மை யாருக்கும் தெரியாது அந்த கிராமத்துல ஐந்து வயசு ஆச்சு ஞானேஸ்வரர் இருக்கு ஞானேஸ்வரர் நெடு குழந்தை அதனாலே அந்த குழந்தைக்கு ஆறு வயசு மற்றொரு குழந்தைக்கு நாலு வயசு இப்படி மூணு வயசு முத்தாபாக்கி இப்படி இருக்கணும் இந்த குழந்தைகளை ஆலோசித்தார்கள் நம்ம எல்லாம் பிராமண குழந்தைகளா இருந்து உபநயன சம்ஸ்காரம் இல்லாம இருக்கிறோமே சாஸ்திர மரியாதையை காப்பாற்றணும் நமக்கு யார் உபநயனம் பண்ணி வைப்பா என்று நினைத்து அக்ரஹாரத்துல பிராமணத்துல விண்ணப்பி சென்றார் எங்க அப்பா அம்மா பிராமணிகளுக்கு தெரியும் எங்களுக்கு உபநயனம் பண்ணி வைங்கோ என்று விசாரித்து அக்ரஹாரவாசிகள் குருன்னு சிரிச்சார்கள் எந்த சாஸ்திரத்திலையும் சன்னியாசியா போய் அப்புறம் குடும்பத்துக்கு வந்து பிறந்த குழந்தைன் கேள்விப்பட்டதில்லப்பா நாங்க நீ சன்னியாசி பெற்ற பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வைப்போம் என்று அவர்கள் சொன்னதும் உடனே வர் வருத்தப்பட்டார் தனக்கு உபநர்கள் அங்க போய் அவளுடைய சமாஜத்தில் உங்களுக்கு உபநயனம் பண்ணலாம் என்று நீங்கள் பிரமாண பத்திரம் வாங்கின வந்திருங்கள் நாங்கள் பண்ணி வைக்கிறோம் என்று சொன்னதும் உடனே பிரதிஷ்டானபுரத்துக்கு வந்தார் அப்படின்னா ஒரு கட்டுக்கோட்டு இருந்த காலம் இவர்கள் பிரதிஷ்டானபுரம் வந்தார்கள் இப்ப அதுக்கு பேர் மகாராஷ்டிரத்துல மகாவித்வான்கள் பிரதிஷ்டான ஏகநாத சரி பிரதிஷ்டான வித்வான்கள் கோதாவரி தீரத்தில் இருக்கு அந்த கஷேரத்துக்கு அந்த ஊருக்கு வந்தார்கள் பிராமணர்கள் நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் எல்லாரும் வித்வான்கள் வேதவித்துகள் சாஸ்திர மரியாதைகள் தெரிஞ்சவர்கள் சிஷ்டாச்சாரம் உடையவர்கள் இந்த குழந்தைகள்லாம் எட்டகிருந்து நமஸ்கரிச்சு விட்டு அவளிடத்தில் பிரார்த்திச்சிருந்தார்கள் நாங்கள் எல்லாம் பிராமண சிசுக்கள் எங்களுக்கு அப்பா அம்மா காலமாயிட்டா உபநயனம் பண்றவாழ் உத்திரம் இல்லை எங்களுக்கு உபநயனம் பண்ணி வைங்கள் என்று கேக்கு எல்லாரும் சரி பண்ணி வைக்கிறோம் பாங்கள் என்ன கோத்ரம் கோத்திரம் தெரிஞ்சுன்னா உபநயனம் பண்ணி வைக்கிறது என்ன கோத்ரம் சொன்னதும் இந்த குழந்தைகளுக்கு தெரியல ஆனா சாஸ்திரம் தெரியலேன்னு சொல்ல முடியாது சாஸ்திரம் சொல்ற ஒரு ஒரு சிஷ்யனுடைய கோத்திரம் தெரியாத போனால் குரு தன்னுடைய கோத்திரத்தாலும் உபநயனம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திர பிரமாணம் எங்கள் கோத்திரம் தெரியல இங்க யார் எனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறீர்களோ அவர்கள் தங்கள் கோத்திரத்தாலே எங்களுக்கு உபநயனம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்றார் இங்கே இந்த ஞானேஸ்வரர் இனிமேதான் வேதம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும் அஞ்சு வயசு குழந்தை சாஸ்திரம் பிரமாணம் எடுத்து சொல்றார் உபநயனம் பண்ணி வைக்கலாமே அதனாலே உங்க கோத்திரப்படி பண்ணி என்று சொல்கிறார் இப்படி சொன்னதும் உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் உபநயனம் அணிவிக்க முடியாது அதுக்கு போல இவர் சொல்றார்கள் பிராமண லட்சணம் என்ன ஜன்மனா யாரும் ஒண்ணுதான் ஏன் இவளுக்கு ரத்தமயமான அஸ்திமயமான சரீரம் அவளுக்கு ரத்தமயமான அஸ்திமயமான சரீரம் புறந்தனால எல்லாரும் ஒண்ணுதான் பிறகு சம்ஸ்கான ஆனால் அப்பொழுதுதான் திஜம் என்று உபநயன சம்ஸ்கார ஆனா போராது அப்புறம் எதாவத்து அனுஷ்டானங்கள் பண்ணி நல்ல தேஜஸ்வியாக உடையவன் ஆயிட்டான் என்று சொல்லப்படுகிறான் அதற்கு மேலே அவன் யஜ்ஞாகாதி கிரியைகளை செய்தான் ஆனால் அப்பொழுதுதான் அவன் ஸ்ரௌதி என்று ஆகிறான் யஜ்ஞாகாதி கிரியைகளும் செய்து தேவதைகளை மந்திரங்களை வேத மந்திரங்களை சரிக்கூடிய சக்தி தபோபலத்தால் உண்டாயிட்டால் அப்போது ரிஷி என்ன படுறான் ரிஷிகளுக்கும் காம கோபங்கள் உண்டு அதனாலதான் சபிச்சு விடுறா காம கோபங்களை அடக்கி பிரம்மஸ்வரூபத்தை மனனம் பண்ற சாமர்த்தியம் முனி என்று ஆகிறான் அந்த மனநலத்தினாலும் பிரம்ம சாட்சா்காரத்தை எவன் ஏற்பட்டுட்டானோ அவன் பிராமணன் என்று சொல்லப்படுவான் இப்படிய பீடிகைய புறந்ததிலிருந்து ஆரம்பிச்சு மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடைஞ்சி பிரம்ம சாட்சா்காரம் பெற்றவன்தான் பிராமணன் ஆகில் நாங்கள் அத்தகைய சாட்சா பெற்றதனாலேயே பிராமண லட்சணம் எங்களிடத்துல இருக்கு இதனாலேயே நீங்கள் உபனயனம் மன்னி வைக்கலாங்கிறார் வயம்ஹி பிராமணஹா சத்யம் பிரம்மஜானேன கேவலம் ததாபி லோக சிக்ஷாயை பிரார்த்தையாமோ திஜோத்தா அப்படியே பிரம்மஜானிக்கு என்னத்துக்கு உபநயனம் என்றால் சொல்றார்கள் லோக சீட்சாயை எத்யாச்சரதி தத்த தேவை பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு பரமாத்மாவே சொல்லியிருக்கிறதுனால லோக தர்மத்துல நாங்கள் இருந்து காட்டணுங்கிறதுக்காக கேட்கிறோம் பிரம்மஜான எப்படி சித்திச்சது உங்களுக்கு என்று கேட்கிறார்கள் அவர் உடனே சொல்றார் ஹவிர் அஸ்மாசு யூஷ்மாசு சர்வத்திர வியாபிய பாண்டலன் இல்ல எட்டிலையும் இருக்கிறான் என்று சொன்னார் ஞானேஸ்வரர் குறும்புக்காரர்களான அவர்கள் இந்த பையன் இப்படி பேசுறத பார்த்து விட்டு பையா எருபுமாட்டிலையும் பிராமணன் இருக்கிறவன் பாண்டுரங்கன் இருக்கிறான்னு சொல்றேன் நீ இவ்வளவு வேதாந்தம் பேசுறியே எருவுமாடு பேசுமா பாண்டரங்க இருந்தா எருவுமாடு பேசுமா எருவுமாடு வேதம் சொல்லுமா என்று கேட்டார்கள் எதி சர்வத் பகவானே பாண்டரங்கா பிரகாசத்தே தாரதமியம் குதோபாதி சமத்துவம் துண வித்யத்தேகே அப்படியே இவ்வளவு தாரதமியங்கள் இருக்கு பாண்டுருமே எல்லா இடத்திலும் இருப்பான் ஆனால் இவ்வளவு தாரதமியம் லோகத்துல காணப்படுறதே ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் பணக்காரனா இருக்கான் ஒருத்தன் சுகப்படுறான் ஒருத்தன் துக்கப்படுறான் ஒருத்தன் முட்டாளா இருக்கான் ஒருத்தன் விவேகியா இருக்கான் ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் குட்டையா இருக்கான் ஒருத்தன் எட்டையாக்கா ஒருத்தன் ஸ்திரீயா இருக்கா ஒருத்தன் புருஷாலா இருக்கா இவ்வளவு தேதம் லோகத்துல ஒருத்தன் தேவனா இருக்கா அசுரனா இருக்கா இவ்வளவு தாரத்தமியம் இருக்கு இல்லையா விவகாரத்துல நம்ம தாரத்தமியத்தை விட முடியுமா எல்லாம் பிரம்ம வேற விஷயம் எல்லாம் பிரம்ம மயம் தானே அவாமான் சம்பாதிக்கதான் அவாமா அப்படியே தானே கொண்டு கொடுக்கலாம் வர எல்லாம் பிரம்மமயம் அந்த குடும்பம் எல்லா குடும்பமும் பிரம்ம சொல்றான் விவகாரத்தில் தேவைப்படுறது பையா அப்படி இருக்கும்போது என்னமோ பரமார்த்தம் பேசுறிய எருமாடு பேசுமா வேதம் கரோத்விகே உடனே ஞானேஸ்வரர் சொன்னார் விவகாரத்தில் வேதம் இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ஏனால் எருமமாடுன்னு பார்த்தா அது சாமதானம் பண்ணாது வேதம் சொல்லாது பாண்டுவங்கன் பார்த்தா சொல்லும் நான் பாண்டுறங்கன்னு பார்க்கிறேன் நீங்க எரிமமாடுன்னு அதான் கிரணிகிஷமும் பிரகலாதனும் ஒன்னு சேரவே முடியல திருஷ்யா அவன் பிரகலாதன் தூண்டாறுடா தெரியுது நரசிம்மன் தான் தெரிகிறாங்கிறான் இவங்கிறான் நதிர்ஷதே நதிர்ஷ்டே அடிச்சா இவன் திருஷ்யத்தே திருஷ்யத்தே நாராயணன் தான் தெரிகிறான் நாராயணன் தான் தெரிகிறாங்க பிரகலாதன் தூண்டாண்டா தெரிகிறது தோன்றாண்டா தெரிகிறது பரமார்த்த தரிசனம் பண்றது தெரியும் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் பார்த்தா பாண்டுரங்கன் தான் தெரியும் நீ பாண்டு பாக்குறேன் வேலங்களை சொல்லுப்பா எதகாரத்தில் தைதம் தான் சொன்ன போதிலும் கூட இவர் பரமார்த்த தரிசனத்தினுடைய பிரபாவத்தினால மகிஷத்தின் மேல போய் கைவிக்கிறார் எருமையே நீ வேதம் சொல்லு சொல்லிருந்தா சொல்லாது சொல்லுமா அவர் மேல கை வச்சால் பாண்டூரங்கா வேதன் சொல்லு அப்படிங்கிறார் பாண்டூரங்கா எதி சதுபத்வ சர்வாத்மா பாண்டுரங்கோகிவிர்த்ததே அகங்க மகிஷோர் சாமகானம் கரோத்விகே என்று சொல்றது ஒன்று அந்த எரும மாதிரி ஆரம்பிச்சு கொடுத்தா ஏதோ மாட்டுக்கு கூட வேணும் வருதீயா சொல்லிக் கொடுக்கறவா சொல்லிக் கொடுத்தா சில பேக்க வரமாட்டேங்கிறது அது கூட சொல்றேன் வேடிக்கையான கதையிலே அந்த சரித்திரங்கள்லாம் நேர பார்த்த மகான்களே பாடிக்காயிர இந்த சம்பவங்களை கைவல்யாச்சா பிரகடலா பூதலா சைதன்யாச்சா ஜிஹ்வாலா ஞானோ ஞானேஸ்வர சொல்றார் நம்முடைய நம்முடைய ஞானேஸ்வரர் கைவல்யமே உருவமானவர் இந்த பூமியிலே பிரகடனமானார் என்ன பண்ணினார் அவருடைய ஞான பிரகாசத்தினாலே அவர் அகடன டடனையை படினார் ரேடா போல விழா வேத போலா கருவத் ஞானோபா மாஜா வர் எிலும் அவருக்கு ராக்வேஷமோ காமகோபங்களோ வரா எப்பொழுதும் பிரசன்னமா இருக்கக்கூடியவர் ஞானமே சொரூபமானவர் எருமையையே வேரன் சொல்லும்படியா பண்ணினார் என்று அவருடைய மகிமகிமையே சொல்றார் உடனே அந்த பிராமணோத்தவர்கள் சொன்னார்கள் கருபத்திர பிரம்ம தரிசனம் உண்டான ஜீவன் முக்தனா உனக்கு இந்த சம்ஸ்காரமும் தேவையில்லைனாலும் அப்பொழுதும் தேவையில்லைன்னா ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்தே இல்லையா சந்தோஷம் வரப்பட்டுட்டார் அது பிறகு நிராசமியாவே சஞ்சாரம் பண்ணி இருக்கிறார் ஆனா யோகீஸ்வரர் அவர் பல கஷேத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிக் கொண்டே வரார் சில கிராமங்களில் சில ஊர்களில் தங்கி இவருடைய சகோதரி தான் முத்தாபாகி சிறு என்று சொன்னோம் அவருடைய மகிமையை சொல்றார் ஞானேஸ்வரர் பெரிய மகாத்மா இந்த வேதன் சொல்ல எறும்பட்ட அவன் ஓட்டின்னு போனானே அவன் ஒரு முஸ்லீமா சொன்னதுவே டேப்பு கார்டு எடுத்துக்கலாம்னு நினைக்கல உடனே அந்த வேதம் சொல்ல எருமமாட்ட பார்த்து பயந்து சாமி சாமி எனக்கு இந்த மாடு வேண்டாம் இந்த மாடு வேண்டாம் இந்த மாட்ட நீங்களே வச்சுங்கோ இதுக்கு ஏதாவது கயம் போட்டு கொடுத்துருங்க பிராமணி வேணா உபநயனம் பண்ணி மாட்டேன்னு அவள் சமாஜத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால அவன் ஓட்டி இருந்து போய் அவன் வீட்டுல போய் இது சொன்னா என்ன பண்றது அப்ப அவள் கத்துனுட்டா என்ன பண்றது இவாளுக்கு கவலை இருக்கிறதுனால ஊருல வீட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்து அவங்கத்தக்க பணத்தை கொடுத்து விட்டு அந்த இரும்பு வீட்டுல தான் வீட்டுல யாராவது வச்சாலும் கட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டா அவளுக்கு அதுவேதம் சொல்லும் போது நம்ம ரெண்டு பேரும் சமம்னு யாபகம் அதனால ஞானேஸ்வரத்திலே ஒப்படைச்சு விட்டா நீங்களே ஓட்டின் போங்க யான் ஞானேஸ்வரரையே அதை ஓட்டினும் அதான் அந்த எருவுமாட்டை ஓட்டிக்கொண்டே சஞ்சாரம் பண்ணிணு போற ஊருக்கு எல்லாம் அப்ப என்ன அர்த்தம்னா சுச்சீனாம் சீமதாங்கி யோகபிரஷ்டோபி ஜாஜகேன்னு அது ஒரு சாமானிய எருவுமாடு இல்லையே அது ஏதோ ஒரு யோகீஸ்வரன் மானு வளர்த்துட்டு உத்தமானா பிறந்தானே அது போல எருமை வளர்த்துட்டு எருமையா போல இருக்கு அவன் ஞானேஸ்வரத்துல வந்து சேர்ந்து ஞானேஸ்வரோட கூடவே வரது அது இந்த சந்தர்ப்பத்துலதான் ஞானேஸ்வரர் கீதா பாஷ்யம் பண்ணினார் மகாராஷ்டிரத்துல ஞானேஸ்வரி அப்படின்னு அது ரொம்ப பிரசித்தமான பகவத்கீதா பாஷ்யம் அது ஆனாலும் மகாராஷ்டிர பாஷையில தான் எழுதியிருக்கிறார் ஆச்சரியமான பகவத்பக்தி அதுல போஷிச்சிருக்கிறார் அப்படியே அந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற அந்த பாஷ்யத்தை அன்னன்னைக்கு எழுதினதே அந்த எரும மாற்றி கரெக்ட் பண்ணிப்பறான் அதாவது அந்த எரும மாட்ட படிப்பறான் ஞானேஸ்வருக்கு தெரிய கொஞ்ச நாள் அந்த எரும மாட்டோடைய சஞ்சாரம் பண்ணு கொண்டு இருக்கு அதனுடைய பிரார்த்தம் முடிஞ்சு விடுத்தும் அதனாலே ஒரு இடத்துல அந்த எரும மாடு காலகதியை அரைஞ்சுட அத சாமானிய எருமை மாட்டு தழுறது போல அங்க ஒரு அதிஷ்டானம் சமாதி கட்டி அதை பிரதிஷ்ட பண்ணி விட்டு போயிருக்கிறார் மகாராஷ்டிரத்துல அந்த சமாதியும் இன்னைக்கு இருக்கு அதுவும் பக்தர்களுக்கு கஷேத்திரமா பிரதிஷ்டான குரத்திலேயே வந்து தங்கினார் சமீபத்தில் ஒரு பெரிய யோகீஸ்வரன் இருக்கிறான் சாங்க தேவன் பெயர் அந்த சாங்க தேவன் யமகாத்தகன் இல்லையா அதுபோல யமகாத்தகன் ஆமாம் யமனுக்கு டேக்கா கொடுக்கணும்னா பெரிய யோகீஸ்வரர் தமிழ்நாட்டில் தாயுமானவர் ஒரு சித்தர் இருந்தார் அவர் ஒரு பாடல்ல சொல்றார் யோகீஸ்வரால் எவனுக்கு கூட டேக்கா கொடுத்துருவா அப்படிங்கிறார் ஆயிரம் வருஷம் ஜீவிக்கலாமான்னு யோகிகள் என்ன செய்யிரம் வருஷம் ஜீவிக்கலாம் சும்மா ஜீவிச்சிட முடியாது ஆயிரம் வருஷம் பிராரத் தனக்கு இருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்திரீன இடத்துல பிறக்க புறக்க ஆயிரம் ஜென்மம் எடுக்க வேண்டி இருக்கு ஒரே ஜென்மத்திலேயே கடிச்சுருப்பான் அதுக்கு உபயோகப்படுறதோ என்னவோ யோக சித்தி ஆசனத்திலேயே சவம்போல கிடக்கும் ஒரு சமாதி நிலை இருக்கு இவனுக்கு ஆயுசம் முடிஞ்சு யமன் வருவரா அங்கே அந்த சமயமா இவன் என்ன பண்ணுவான் கூடு விட்டு கூடு பாஞ்சு விடுவான் அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்திலையோ தென்னமரத்திலையோ இது பார்த்தா இது பிரேட்டமா கடக்கும் சிஷாட்டுலாம் சொல்லியிருப்பான் எடுத்து அடக்கம் பண்ணி விடாதான்னு பிரிந்த உட்கார்ந்து கொண்டு அவருக்கு என்ன வயசாருன்னா ஆயிரம் வயசாரு நமக்கு வந்து சதாப்தி தெரிகிறது ஒரு ஒரு நூறு வயசு முன்னாடியே நாம் சதாபிஷேகம்னு பண்ணி விடுறோம் ஷ்டபுதூர்த்தி பண்ணியிருவா ஆயிரம் அபிஷேகம் கூட இல்லை இவர ஆயிரம் வயசு ஆயிரம் வயசான யோகீஸ்வருக்கு எல்லா சித்திகளும் உண்டு ஆகாசத்தில் பரப்பார் ஜலத்தின் மேல நடப்பார் அக்னி பிரவேசம் வந்துருவார் எல்லா சித்தியும் யோகத்தினால இவருக்கு உண்டு அஷ்டமகா சித்திகளும் இவருக்கு உண்டு அப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்க அப்பேற்பட்ட பெரியவர் எல்லாரும் இவரிடத்து தரிசனத்துக்கு வருவார் பல பேருக்கு அனுபகம் பண்றார் பலவிதமான லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் கடைசியில அவரிடத்துல ஒரு பெரிய ஆச்சரியமான சித்தி வந்துவிடுது எதுனால் செத்து போன நாள் எல்லாரையும் பழக்க வச்சுரு தொட்டா எழுந்துடுவா சித்தி வந்து அந்த சித்தி வந்துட்டு யாரோ ஒருத்த பழைக்க வச்சுட்டார் கிராமங்கள் எட்டிய தூரத்துக்கு யாரும் செத்து போயிட்டா அழகும் இல்லையா ருத்ரபூமிக்கு எடுத்துட்டு போறது இல்லையா எல்லாம் இவருடைய ஆசிரமத்துக்கு தான் எடுத்துட்டு வருவாரா இவருடைய ஆசிரமத்துல எடுத்து நம்ம வெடி காலமே முதல் தரிசனம் அவர் வரும்போது யாரார் கொண்டு வந்திருக்காளோ எல்லா திருட்டியும் இப்படி போய் கை வைப்பார் உடனே எல்லாம் கணம் முடிக்க எழுந்துவிட்டோம் வரும்போது பல்லாக்கல வரும் திரும்பி போகும் திரும்பி போகும்போது நடந்து போவோம் அதனால எல்லாரும் அவவா என்ன பண்ணுவா தன்னாட்டு தன் யாரும் போயிட்டாலும் ஐயோ இவர இவரை பழக என் பர்த்தாவை பழக்க வச்சிருந்தோம் என் ஆம்படி ஆளை பழக்க என் பையன் போய்ட்டான் பழைக்க வச்சிருந்தோம் போன பொருது எங்க அப்பா போயிட்டார் எங்க அம்மா போயிட்டார் பிழைக்க வைங்கோ என்று எடுத்துன்னு வருவா எடுத்துன்னு வருவா அநேகமா எங்க மாமியார் போயிட்டா பிழைக்க வைங்க போயிட்டா பழைக்க வைக்கோ அப்படி சிலது மட்டும் வராதா வந்து எது எது வரக்கூடுமோ அதெல்லாம் வருது யாராருக்கிட்ட இஷ்டமோ அதாவா கொண்டு வருது அந்த சாங்க தேவனி இவ்வளவு பெருமை வாய்ந்தவனு சொல்லிட்டேனோ இல்லையோ எது வேணா இருக்கட்டும் பகவானுடைய மாயை ஜெயிக்கிறது கஷ்டம் அஷ்டமகாசித்தியும் பண்ணலாம் ஆகாசத்திலையும் பறக்கலாம் பூமியில ஜலத்திலேயும் ஜலஸ்தம்பம் பண்ணலாம் அக்னி பிரவேசமும் பண்ணிவிடலாம் நீ சாம்பலா போ என்று சபிக்கவும் சபிச்ச விடலாம் சாம்பலா போன நனை எழுப்பமும் எழுப்பிவிடலாம் ஆனால் காமம் குரோதம் அசூயை முதலீடுகளை ஜெயிக்கிறது மட்டிலும் யோகீஸ்வரலால கூட முடியும் நூனம் பகவோ மாயா யோகி நாம் யோகிகளை கூட மயக்கிறது பகவானுடைய மாய இந்த சாங்க தேவனுக்கு ஞானேஸ்வரத்துல அசூய அனாவசியமாக ஞானேஸ்வர இடத்துல நிறைய பக்தா எல்லாம் போறார் இங்க வந்து ஆச்சரியம் பார்க்கலாம் ஆர்ப்பாட்டங்களை பார்க்கலாம் சாங்க பார்த்தா ஆச்சரியமா தான் ஆனால் பகவத் பக்தி வேணும் ஞானம் வேணும் மனசுல சாந்தி வேணும் வைராகிய வேணுங்கிற வாழ்க்கை இங்கே விஷயம் இந்த சாங்க தேவனிடத்துல விஷயம் இல்லை ஞானேஸ்வரர் போன்ற மகானை தேடி போனா தான் அதனால அதுல அபேட்ச உடைய சில பேர்கள் ஞானேஸ்வர தான் சுத்தி நிற்கிறார் உடனே இவன் தன்னை ஆசிரமத்தில் நின்றே சொல்லுவான் கொண்டு என்ன இருக்கு அந்த பைய டபு எல்லாருமே நிக்கிறாளே என்ன கொம்பு உடைச்சிருக்கா அவங்களுக்கு என்ன பார்த்து என்ன பண்றான் என்று இவர் தீட்டின்ண்டே ஞானேஸ்வரர் காதல இது விழுந்தது அவர் அலட்சியம் ஏனால் சமமா பார்க்கிறவன் தான் இருக்கிறார் சரிதம் பேரு ஆத்மாவீர் திட நிச்சயம் வந்துட்டவாளுக்கு அப்புறம் வந்துட்டா அப்புறம் அவர் ஞானேஸ்வரர் இல்லையே ஞானேஸ்வரனார் பிறனாலேயே அவர் சமதரிசியாவே சந்தோஷமாவே இருக்கிறார் இருந்தாலும் தன்னுடைய அண்ணாவை தூஷண பண்றது முக்தா மனசு கேட்கல ஞானேஸ்வர் பாண்டுரங்கன் முக்தாபாய் துர்கை அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் மாய்தான் துர்கை ஆகினாலே அவளுக்கு மனசு தாங்கல ஞானேஸ்வரத்துக்கு என்ன இருக்கு அவங்க என்ன இருக்குன்னு கேட்கிறாலே ஞானேஸ்வருடைய மகிமைய அரிய செய்யலும் அந்த சாங்கதேவன் இடத்துல அப்படின்னு மனசுல அவருக்கு அவளுக்கு தோணி விடுது ஒரு நாள் இப்படி சஞ்சாரம் வேண்டி இந்த மடத்துக்கு வந்தால் கால வேளையில குழந்தைதானே அஞ்சு வயசு குழந்த முக்தாபாய் நிறைய பிரேத்தங்கள் வரிசையா இருக்கும் அந்த யோகீஸ்வருக்கு எழுந்திடுவேன் பிரேத தரிசனம் தான் வரிசையா இருக்கும் ஒரு குழந்தைக்கள் என்ன பண்ணு வராத வராத அப்படின்னு விரட்டார் இந்த குழந்தை வேடிக்கை பார்க்கறது இந்த குழந்தை யாரிவா என்ன தரண்டா ஓடு ஓடுங்கிறார் ஏறிவா எல்லாரையும் என்ன கேட்க செத்து போயிட்டம்மா நீங்க இருக்கக்கூடாது என்ன பார்க்கிறேனே பார்க்கூடாது அவர் வந்தால் எல்லாரையும் எழுப்பிடுவார் நான் கூட எழுப்புமா நான் எழுப்புவேன் எழுப்பு எழுப்பு வாழந்த விளையாட்டா வந்தது ஏதோ கடக்கு அது கிட்ட கிடந்தது காதல போய் உடனே பட்ட கண்ணன் அவர் எழுந்தா படுத்து கிடந்தவன் அவர் எழுப்பினான் அந்த யோகீஸ்வரர் எழுப்பினா கிட்டபிடி தொடுவர் ஆமா எழுந்த காவி உடனே நினைச்சிருந்தார் ஓஹோ இப்போ நம்முடைய சித்தி இன்னும் மேல போயிருக்கு கொண்டு வந்தாலே எழுந்துடுவா போன என்று நினைக்கிறார் இனிமே நான் வந்து தொடர்னு அவசியம் இல்லையே சாநித்தியம் வந்தாலே எழுந்து அந்த குழந்தை வந்து குழந்தையா எந்த குழந்தை எழுப்பினது ஞானேஸ்வர மகாராஜன் அவர வந்து எழுப்பினார் அவர்கள் அவருடைய தங்க தங்கையா அஞ்சு வயசு குழந்தை என்ன பண்ணினா வீட்டலான் எழுந்துட்டார் आश्चर्य पटवे उड़ने भ्रमितानवन जगतनी मुक्ता कृपा करी भरदस्ते मजबरी बाललीलाली चौष्ठ क கலாசாஷ்டாவீ ஜவீந்தாவீலி சாங்கயாச்சே விரலி ஆகம் மம தாங்க சரண காயமாச்சா மனே ஏகா ஜனாரி மணே தை சாவதீகி முத்தாபாயினுடைய சரித்திரத்தை ஏகநாதர் பாடுறார் சாங்குதேவன் அவளுடைய சகோதரிக்கு இப்பேற்பட்ட மகாத்யமா இருந்தால் எப்பேற்பட்ட நாம் தெரியாத புரித்தோமே என்று நினைத்துக் கொண்டால் இருந்தாலும் ஞானேஸ்வர பாக்க புறப்பட்டு வரா புறப்பட்டு வரும்போது இன்னும் அவனுக்கு வினயம் வசம் பண்ணிடுவாளா அதனாலே அவன் ஒரு புலிய வசம் பண்ணினால் அந்த புலிக்கு லக்கானாக ஒரு கால சர்ப்பத்தை மாட்டின் அந்த புலியில ஏறிண்டு ஞானேஸ்வரர் பார்க்க வர சித்தி தனக்கு உண்டுங்கிறத காட்டுறதுக்காக ஞானேஸ்வர கிராமவாசிகள் ஓடி வந்து அவங்களை பார்க்க ஒரு புலி மேல ஏறிண்டு வரார் கையில பிடிச்சி அதுக்கு லக்கானாக மாட்டிக்கொண்டு வரார் அப்படின்னதும் ஞானேஸ்வரர் என்ன பண்றார் அப்பொழுது தன் வீட்டுக்கு மண் சுவர் வச்சிருக்கிறார் சுவர் மேல உட்கார்ந்து ஞானேஸ்வரர் கீழே எடுத்து கொடுத்த வாங்கி வாங்கி சுவர்ல வச்சிருக்கிறவர் அதோ வரார் சாங்கோப்பா வரார் அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் கிட்ட போய் அந்த ஆச்சரியத்தை பார்க்கணும்னு தோன்றது ஆனா வர்றதோ புலி பார்த்து பயமாவும் இருக்கு இப்படி எப்படி ஓடுறார்கள் அப்படி வந்து வரட்டும் இது என்னத்துக்கு ஒரு புலிய புடிச்சு ஜனங்களையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்த வரா இப்படி ஒரு சித்தி இருந்தால் அதை காட்டணும்னா அவசியமா அப்படி ஒரு சித்தி அவருக்கு இருந்து எங்கிட்ட வரும் பட்சத்துல நாம் போகலாம் அவருக்கு சலையிலாம நம்ம போகணும் என்று நினைச்சார் கர்வம் இல்லை போட்டி இல்லை சேத்தனமான வசுவ நீ நான் அசைக்கிற கூட அசைக்கிறேன் வார் என்று சொல்றார் உடனே அந்த சுகர் தட்டி கொடுத்தார் நீ நகருப்பா என்ன வேல் தாழி கோப்பா இருக்கிறார் அந்த சுகரை நகர்வார் சுபர் நகரத்தை பார்த்து ஜனங்களுக்கு இதை விட ஆச்சரியமானதும் அப்படி புலியிலே பார்த்தா சுபர் மேல இவர் வரதை பார்ப்பதும் உடனே புலிலே கீழே இறங்கினார் இவர் சன்னிதானம் வரையலும் எழுக்கிறதும் நமஸ்கரிக்கிறதும் எழுந்திருக்கிறதும் நமஸ்கரிக்கிறதும் எழுந்திருக்கிறதும் நமஸ்கரிக்கிறதும் வந்து இவருடைய சலனத்துல விழுந்தார் உடனே இவர் அவனை கூட்டார் அப்பா அல்பமான யோக சித்திகள்லாம் வருஷம் இருந்தாலும் ஒரு மனுஷனை கீழே தள்ளுமை தவிர உண்டாக்கார் இந்த சித்திகள்லாம் நம்ம பாடுபட்டு யோகாபியாசம் பண்ணியா சம்பாதிக்கணும் நீ புலி மேல ஏறி வர இல்லையா இவ்வளவு சமப்பட்டா யோகாபியாசம் பண்ணி புலி மேல ஏறணும் அந்த புலியினுடைய கெழுத்துப்பட்டையில ஒரே ஒரு ஈ ஏறிக்கோண்டிருக்கு பார்த்தியா அது எவ்வளவு யோகாபியாசம் பண்ணி அந்த சித்திய சம்பாதிச்சு இருக்கும் அந்த கழுத்துப்பட்டேல ஈ மொய்க்கிறேன் சிங்கத்தினுடைய பெடரி மயிற்குள்ளேயே பேன் அது எவ்வளவு யோகாபியாசம் பண்ணி சிம்மத்து மேல ஏறி இருக்கும் இதுக்குலம் ஆயிரம் வருஷமாக யோகாபியாசம் பண்ணி புலி மேல போவான் இதனால புண்ணியமா புருஷார்த்தமா இதுக்கு என்ன லாபம் ஜனங்கள்லாம் பார்த்து மகான் மகான் சொல்றதுனால நமக்கு என்ன வந்துட போறது இல்ல ஜனங்களுக்கு தான் நீ புலி புலியில வந்ததுனால என்ன சௌகரியம் அதனால இது மாதிரி சித்திகளை காண்பிச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிறதோ ஜனங்களை ஏமாத்துறதோ மகாபுருஷனுடைய லட்சணமாக இப்பதான் அவனுக்கு கண்ணை தரக்கிற இதுவரைனும் சித்திகள் ஏற்பட்டும் கூட குருடனா இருந்தான் கண்களுக்கு கண்ணீர் பெருக்கினார் கையை குவித்துக் கொண்டார் நமஸ்கரிச்சார் குருதேவா எனக்கு ஒரு வழியை காட்டு உடனே முக்தாபாயை பார்த்தார் நீ சொல்லும் ஆ வழி உடனே முக்தாபாயி அந்த சாங்கதேவன் ஆயிரம் வருஷம் ஆனவர் அஞ்சு வயசு முக்தாபாயி தன்னுடைய கமல கரத்தை அந்த சாங்கதேவனுடைய சிரசல ஹஸ்ததீட்சா கொடுத்தார் உடனே ஊர்திரசகளுக்கு உண்டான அனுபவம் அவனுக்கு உண்டாயிடுது யோகி ஆயிட்டார் அவன் அவனுக்கு பார்த்து சொல்றார் உபதேசம் பண்றாள் சுமரணம் கீர்த்தனஞ்சாபி பூஜனம் விட்டல சாபி முத்தி சோபான பங்க கதாசிரமணம் செய்யறது நாம சங்கீர்த்தனம் பகவான பூஜை பண்ணுவது பூவிகள் எல்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு சோப்பானமாக படிக்கட் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாவசேவனம் முதலிய படிகள் ஏறினாதான் நாம் மோட்சமாக போக முடியும் இவைகள் படிக்கட் இப்படி கதாசிரவண நாம சங்கீர்த்தனாதிகளை பணினியானால் அதனால என்ன வரும் பக்தி பரமாத்மனி சப்பா புனோதி மகா புத்தி நிவத்தி விஷயே சம்சார விஷயங்கள் நிவர்த்தி அவ்வளவு ஏற்பட்டுடாது நாம சங்கீர்த்தநாதி பகவத் பக்திய உயர்த்தி அந்த சோபானங்கள்ல போனோமானால் மேல் மேல் மாடியில ஏற ஏற கீழ் சாக்கடை நிவர்த்தி ஆயிடுறது ஆடுறது படியில ஏறு ஏறு ஏறி மேல் மாடிக்கு போயிட்டோமான அப்புறம் சாக்கடை நாட்டம் மேல் மாடியில இருக்காது அதுபோல சம்சார விஷய துர்க்கந்தம் ஒருவன் மேல் நிலைமைக்கு போயிட்டான் ஆனால் இது நிவத்தி ஆயிடுறது அபோட்சம் வைராமும் திருடப்பட்டு பக்தினுடைய பலத்தினாலையும் ஒத்தனக்கு அபரோட்ச ஜானம் சித்திக்கிறது ஜான சித்திச்சுட்டால் அபரோட்சானு